நமோதி சம்பிரோ வம்ச ரிஷிபியோ மஹோப்ளவர ओम ओम ய மமாச்சுமோ அலமிந்திரிச்சிர மாகோ அனராணம மே அஸ் தாத்மேயுதர்மாஸி மிசா முதல்மன் ஓம் அதிவீத்தீபனோ யேத்தோப்பீத தூம் வமீக ேம் பகவோ யுகம் சாமவேதமாணம் பஞ்சமே வேதம் பித்தகம் ராசி க்கேகனூ நம்சனவிதா கவோ மந்திராத்மவிச்சுமேத்தர்த்தோக்கோம் பகவோமி पारं नामै சார்த்து नारद நாரதமர்ஷி நாரத மகரிஷி சனத்குமாரரை அணுகி தனக்கு ஆத்ம வித்தியை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் உபதேஷத்தை சொல்ற விதங்கள்னா சற்று வித்தியாசமானது திடீர்னு என்ன பண்றார் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்கிற என்ன விஷயம்னே சொல்லல எனக்கு கற்றுக் கொடுங்கள் அதிக அப்படின்னு ஆரம்பிக்கிறது உபநிஷத்து அவருடனே சொல்றார் தெரிஞ்சத தெரிஞ்ச விஷயத்துக்காக என்னை அணுக வேண்டாம் நீ தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் சொல்லு அதுக்கு மேல சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சார் நாரதர் இதுவரைக்கும் முதல் மந்திரம் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் என்னங்கிறது இரண்டாவது மந்திரத்துல சொல்லப்பட்டது கடைசியா நாம பார்த்தோம் இரண்டாவது மந்திரம் பார்க்க முடிச்சுட்டோம் அப்புறம் அடுத்தது மூன்றாவது மந்திரத்துல பகவானே எனக்கு மந்திரம்தான் தெரியும் சங்கராச்சாரியா சொல்றார் மந்திரத்தினால பண்ணக்கூடிய கர்மம் தெரியும் மந்திரவித்து கர்மவித்து இத்தி அர்த்த விஷயமான கர்மத்தை தான் தெரிஞ்சின்றிருக்கேன் சங்கராச்சாரன் நுணுக்கமா இருக்க அர்த்தங்கள்லாம் சொல்ற மந்திரவிதேவ அஸ்மி நாகம் ஆத்மவித்து உங்களை போன்றவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன் ஆத்மாவை தெரிந்து கொள்ளுகிறவன் சோகத்தை கிடக்கிறான் நான் சோகமுடையவனாக இருக்கிறேன் சோகமுடைய எண்ணை தாங்கள் சோகத்திலிருந்து விடுவித்து ஆனந்தத்தனுடைய ஆனந்தத்தை உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு உடனே உபதேசத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார் நீ இதுவரைக்கும் தெரிஞ்சின்றிருக்கேன்னு சொல்றதெல்லாம் வெறும் பெயர்கள் மாத்திரம்தான் சொற்கள் மாத்திரம்தான் சொல்ல ஆரம்பிக்கிறது நிறைய உரையாசிரியர்கள்லாம் ஒரு ஒரு கோணத்துல இருந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகிறார் இத்தனை விஷயம் தெரிஞ்சவருக்கு எதுக்கு குரு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்றாகவே விசாரம் செய்கிறார்கள் அவருக்கு வியாக்கரண ஜானம் இருக்கு வெறும் சப்த ஜானம் இல்ல வியாக்கரணம் இருக்கு தர்க்க ஜானம் இருக்கு இத்தனை ஞானம் இருந்தும் இவருக்கு குரு கிட்ட வர வேண்டி இருக்குன்னு சொன்னா படிச்சா புரியாது ஆத்ம வித்ய அல்லது பிரம்ம வித்யை கற்றுக்கொள்ள முடியாது மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும் இதற்கு முதல் பகுதியே சொல்லியது ஆச்சாரியவான் புருஷோ வேத சாஸ்திரம் படித்தவனாயிருந்தாலும் சம்பிரதாயமாக படிக்க வேண்டும் என்றே பல இடங்களிலே நாம் சாஸ்திரத்துல பெரியவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அதுக்கு ஒரு சக்தி கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு தமிழ்ல கூட அது சொல்ற வழக்கம் கேட்கணும் பகுஸ்ருதா ஒரே விஷயத்தை பல முறை கேட்கறது பல கோணங்கள்ல பலமுறை கேட்கறது இப்ப கேட்க கேட்க ஒரே சம்பிரதாயம் அது பார்க்கணும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இல்லாட்டி நமக்கு அது வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும் ஆரம்ப காலத்துல ஒரே குரு படிக்கிறது நல்லது அப்புறம் கொஞ்சம் கேட்டாலும் நமக்கு எதை கிரகிச்சுக்கணும் எதை விட்டுலங்கிறதும் நமக்கு தெரியும் கிடையாது ஆனா இந்த விவகாரத்தில் அட்வைஸ் கேட்கறதெல்லாம் ஒரே குருக்கிறது நல்லது வியாஹாரித்தமான விஷயங்கள் அதுல ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டால் குழப்பம் வேதாந்த விஷயங்களை படிக்கிற போது ஆரம்ப காலத்துல ஒரே குரு இடத்துல தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு படிச்ச பிறகு நமக்கு அந்த ஒரு உறுதி வந்துடும் அதற்கு பிறகு அவரே அனுமதிப்பார் நீ யார்த்தவனாலும் கேட்டுக்கோப்பா அப்படின்னு அனுமதி சுடுவார் சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு இனிமே அசைக்க முடியாது தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா மகர்ஷி கிட்ட வந்திருக்க இவரா பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா தெரிஞ்சுக்க முடியும்னு தோனாலும் நிறைய குழப்பெல்லாம் வரும் ஆதிசங்கரை சொல்வார் குரு கிட்ட போய் படிச்சா சுலபமா புரியும்பார் சுகார்த்த பிரதிபத்தி நம்ம எத்தனையோ வருஷமா புரிஞ்சுக்க முடியாத விஷயத்த ஒரு கணத்தில் அவர் புரிய வச்சுடுவார் ஆகவே நாம படிக்கிறத விட ஒரு குரு கிட்ட போய் அது சம்பிரதாயமான குரு கிட்ட முறையாக நீண்ட நாள் பொறுமையா புரியிற வரைக்கும் படிக்கணும் சனத்குமார் கேட்டார் இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொன்னார் சங்கராச்சாரியார் இந்த சோகம்ங்கிறதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய சில அர்த்தங்களை எல்லாம் நான் சொல்றேன் சில விஷயங்கள் இதெல்லாம் சொல்ற நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட ஏதர்வம் ஜானன் அப்பி மந்திர விதேவ அஸ்மி மந்திரங்களை மட்டும் அறிந்தவனாக இருக்கிறேன் சங்கராச்சாரியர் சொல்றார் சப்தார்த்த மாத்திர விஜானவானே அஸ்மித்தியர்த்தா சப்தந்தரியும் பதம் தெரியும் அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியும் அதனுடைய பரம தாற்பயம் புரிக்க மாட்டேங்குது என்னதான் வியாக்கரணம் படிச்சால் என்னதான் சாஸ்திரங்களை படித்தால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் உண்மை பொருள் மெய்ப்பொருள் அது விளங்கவில்லை எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ரெண்டு குரல் இருக்கு திருக்குறள் அது லௌகிகத்துக்கும் சொல்லப்படுகிறது ஆன்மீகத்துக்கும் சொல்லப்படுகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த அறிவாச்சலுடைய சிறப்பு என்னன்னா உள்ளார்ந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த விவக்ஷான்னு சாஸ்திரத்துல என்ன நோக்கத்துல சொல்லுகிறது சாஸ்திரம் தத்துவமசின்னு சொன்ன என்ன அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறது சம்பிரதாயமா சொல்லல எனக்கு தத்துனா புரியும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா அர்த்தம் பண்ணுகிறார்கள் தத்துவ மசிங்கிறது அது வந்து அர்த்தவாதம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சும்மா பாவனை பண்ணிக்கோ கற்பனை பண்ணிக்கோ கர்த்தாவை வந்து ஈஸ்வர நினைச்சு உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் இது மகா வாக்கியம் என்று குருமுகமா முறையா படிச்சாலுடைய தத்துவமசி உண்மையான அர்த்தத்தை கொடுக்க முடியாது அதனால எனக்கு எல்லாம் தெரியும் மந்திரங்கள்லாம் தெரியுது அதுக்கு அர்த்தம் எல்லாம் தெரியுது ஆனா தாற்பய நிச்சயம் வரமாட்டேங்க இதெல்லாம் நீங்க இதனுடைய உள்ளார்ந்த பொருளை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எல்லா சப்தங்களும் சர்வோஹி சப்தா அபிதான மாத்திரம் அபிதானங்க சர்வம் எல்லா பெயர்கள் அபிதானம்னா ஒரு நாமங்கள் அபிதானம் அப்புறம் வந்து என்னதுன்னா அந்த அபிதான மாத்திரம் அபிதானம் சர்வம் எல்லா சப்தங்களும் சப்தங்கள் எல்லாம் என்னவா இருக்கு ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு பேரா இருக்கு ராமஹா கிருஷ்ணஹா இது மாதிரி எத்தனையோ பதங்கள் எல்லாம் இருக்கு எல்லா மந்திரங்கள்ல அது உள்ளுக்குள்ள இருக்கு எல்லா மந்திரங்களுக்குள்ள எல்லா சப்தங்களும் இருக்கு ாஸ்திரீயமான பேசராச்சாரிய மந்திரவிதேவா என்ன கரவி அருமவித்து அஸ்மீனு சொன்ன அது மந்திர கி முண்டோபன மந்திரத்தாற்ற தயம் மந்திர கர்மா கவையவியம் தாத்தையா படிச்சிருக்கோம் மந்திர விதேவ அஸ்மின்னா கர்ம விதேவ அஸ்னிங்கிறது ஆத்மவித்தாக நான் இல்லை என்ன எனக்கு சரியா புரியல நான் யாருங்கிறது எனக்கு தெளிவா புரியல இந்த ஜீவன் எத்தனை காலமா இப்படி இருக்கான் இந்த ஜீவனுக்கு இப்படி சம்சாரம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா இந்த சம்சாரம் எப்ப ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சது எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுறது அப்படி விடுபட்டாலும் திரும்பவும் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி கேள்விகள் அப்பப்ப சந்தேகம் வரத்தான் செயல் இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் கொண்டு சங்கராச்சரேஸ்வரர் சவிகார விஷய ஜானந்தான் அவருக்கு இருக்கு நிர்விகார பிரம்ம ஆத்ம ஜானம் இவருக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தார் ஆதிசங்கர் பல விஷயங்களை ஆதிசங்கர் சொல்லும்போது கடைசியில தஸ்மாத்து சோகம் மந்திரவித்து கர்ம விதேவ அஸ்மி நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சொன்னா நேரம் ஆயிடும் அது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும் அதுக்கெல்லாம் பிறகு படிக்கணும் இது முதல்ல படிக்கிறதுனால இந்த அளவுல சொல்றேன் எனவே மந்திரவிது கர்மவிதேவ அஸ்மித கர்ம காரியம் விக்கார அஸ்மி மந்திரவிதேவ அஸ்மி அப்புறம் ஈஸ் ஈக்வல் டு கர்மவிதேவ அஸ்மில் மாறுகின்றவற்றை பற்றித்தான் அறிந்திருக்கிறேன் மாறாதவற்றை பற்றி நான் மாறாத பொருளை பற்றி நான் அறியவில்லை மாறுகின்ற பொருளை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் அனித்ய பதார்த்தங்களைத்தான் நான் தெரிஞ்சின்றிருக்கேன் நித்திய பதார்த்தத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை விக்காரக் நான் ஆத்மவிக்கு ஆத்ம பிரகிரு ஸ்வரூபஜா இத்தியர்த்தா ஆத்மா அவனுடைய ஸ்வரூபத்தை நான் அறியவில்லை ஆச்சாரியவான் புருஷோவேத என்று நான் கேட்டிருக்கிறேன் வார்த்தைகளை கொண்டு அதை விளங்கிக் கொள்ள முடியாது அது சொல்லாமல் சொல்ல வேண்டும் நினையாமல் நினைந்து உணர வேண்டும் அந்த அந்த சொல்லாமல் சொல்லுவது தகுந்த ஆசிரியருக்குத்தான் முடியும் தகுந்த சீடனுக்குத்தான் சொல்லாமல் சொன்னால் நினையாமல் நினைக்க முடியும் எனவே நான் உங்களை அணுகி அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கேங்கிற ஸ்ருதம் ஆதம ஜானம் அஸ்தேவஹி எஸ்மாத்து மே மம பகவதேபியா யுஸ்மத் சதிருஷேப்பா அவர் சங்கராச்சாரிய பாஷ் பாஷ முறைகள்லாம் இருக்கு அதனால நான் ரொம்ப ஆழமா போகல என்ன சொல்றா நான் கேள்விப்பட்டிருக்கேன் குரு கிட்ட போய் படிச்சாதான் விளங்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் எனக்கு சோகம் இருக்கு ஆத்மவித்து சோகம் தரப்பின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சோகம்ங்கிறது சங்கராச்சாரிய அர்த்தம் சொல்றார் மனஸ்தாபம் மனசில் இருக்கிற தாபம் இமோஷனல் ப்ராப்ளம் உணர்ச்சி பிரச்சனை சோகம் இஸ் ஈக்வல் டு மனஸ்தாபம் இந்த கீதையில எல்லாம் படிக்கிறது சோகமோகம் ஈஷா வாஸ்த உபனேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு சோக மோகம் இல்லை எல்லாம் ஒன்று என்று அறிந்து கொள்பவனுக்கு சோக மோகம் இல்லை எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மா பூத் விதானதோமோகோகா ஏகத்துவம் அனுபஷத்த அங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு விதமா அர்த்தம் சொல்லுவாங்க ஷோக்கான மானச சந்தாப்பாங்கிறது பொதுவான ஒரு அர்த்தம் அதனால்தான் விஷாதத்துக்கும் சோகத்துக்கும் வித்தியாசம் சொல்றோம் அர்ஜுன விஷாத யோகா விஷாதம் என்னன்னா பிரகட்டனமா வெளியில கண்ணுல தண்ணி வர்றதுக்கே அது விஷாதம் சில பேருக்கு துக்கம் உள்ள இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அது சோகம் சோகம் வந்து கண்கள்ல நீராகவும் முகத்திலையும் தெரிஞ்சது விஷாதம் சோக ஆவிகா சோகத்தினுடைய வெளிப்பாடு அந்த உடம்பு நடுங்கிறது மயிர் கூச்சறியது எல்லாம் வருது இல்லையா சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யா சோக சப்தத்துக்கு அப்படி சொல்றது சுகவியோக நிமித்தா சோகா துக்க சம்யோக நிமித்தா மோகா எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு வேற விதமா இருக்கும் அது நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் சோகான் மனசுல இருக்கிற துக்கம் அதை விளக்கி சொல்றார் மனஸ்தாபம் என்னது அகிருத்தார்த்த புத்தி அதாவது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் வாழ்க்கையில் அடைய வேண்டியது அடைஞ்சுட்டேன் இனிமே அடைவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிறைவு ஏற்படும் நிறைவின்மைங்கிற சோகம் இஸ் மனஸ்தாபம் மனஸ்தாபம் மனசுல இருக்க அவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் அந்த அர்த்தம் வேற அவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் என்ன அர்த்தம் ஒத்து வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு ஒத்து வராது இவர் அவருக்கு பிடிக்காது அவருக்கு இவரை பிடிக்காது அதனால மனஸ்தாபம் சொல்றேன் மனஸ்தாபம்னா மனசுல இருக்கிற தாபம் மனசுல இருக்கிற தாபம் அதுக்கு என்ன சங்கராஜே சொல்றார் அகிருத்தார்த்த நம்ம என்ன போட்டுக்கணும்னா நிறைவின்மை மனசுல அபூர்ணத்துவம் நிறைவின்மை என்னமோ இன்னும் வாழ்க்கையில் இத்தனை பண்ணியும் கூட இத்தனை படிச்சும் கூட நாரத மகர்ஷி இத்தனை சாஸ்திரங்களை படிச்சும் கூட நிறைவு வரல எனக்கு இன்னும் நான் எல்லா பண்ணாம படிக்க தெரிஞ்சுக்க வேண்டியதை செஞ்சாச்சு செய்ய வேண்டியத செஞ்சாச்சு அப்படிங்கிறது வரல அகிருத்தார்த்த புத்திதா புத்திதாம் ஆத்மவித்துமவித்து நான் ஆத்மவித்து இல்லை அனாத்மவித்து நான் இவ்வளவு படிச்சாலும் ஆத்மாவோட ஸ்வரூபத்தை சரியா தெரிஞ்சுக்காதவன் நான் அனாத்மாவைத்தான் தெரிஞ்சிருந்திருக்கேன் ஜீவோகம்ங்கிறது அனாத்ம ஜானம் தான் பிரம்மைவாகங்கிறது தான் வாஸ்தவமான ஆத்மஜான் ஜீவோகம்ங்கிறது ஆபாச ஆத்மஜ்யம் சிதாபாச ஜானம் தான் ஜீவஜானமே தவிர அது ஆத்ம ஜானம் ஆகாது பிரதிபிம்ப சைதன்யம் வந்து ஆத்மாவா அனாத்மாவா வேதாந்தம் படிச்சிருக்கோம் பிரதிபிம்ப சைதன்யம் சாஸ்திரத்துல ஆகனால ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அது வந்து அனாத்ம ஜானம் தான் நான் என்னை வந்து தனியாக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஒரு வெஷ்டி ஒரு ஒரு வியக்தி அது மாத்திரமில்லை அகம் துவம் யுஷ்மத் பிரத்யம் அஸ்மத் பிரத்யம் நீ நான் இது அனாத்ம ஜானந்தான் உண்மை நாரிய இதம் ஞானம் அனாத்ம ஜானம் யுஷ்மத் ஞானம் அனாத்ம ஜானம் அது இன்னொரு கோணத்துல பாக்குற போது அஸ்மத்து யுஷ்மத்துன்னு பிரிக்கிடைத்தனாலேயே அஸ்மத் சப்தத்துக்கு உண்மையான ஞானம் வேற இருந்தாலும் அது அநாத்ம ஜானம் தான் தேக தேகாத்ம புத்தி அனாத்ம ஜானங்கிறது இங்க டாபிக் ஜீவாத்ம புத்தியே அனாத்ம புத்தி தான் ஆகையினால எனக்கு இன்னும் வரல நான் ஒரு ஜீவன் எனக்கு சரீரம் கிடைச்சிருக்கு நான் சத்கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும்னா சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போய் சுகமாயிருப்பேன் அப்புறம் அது புரிஞ்ச உடனே திரும்பவும் இங்கே வருவேன் மறுபடியும் மர்த்திய லோகம் விசந்தி அப்புறம் என்னது கதா கதம் காம காமா லபந்தே த்ரெய் வித்யா மாம் சோமபா பூத்த பாபா யஜ் ரிஷ்டுவா ஸ்வர்கே தேசாத்திய சுரேந்திர லோகம் அஷ்வந்தி திவ்யான் திவி தேவோகான் தே தம் புக்வா சுவர்லோக்கம் விஷாலம் க்ணே புண்ணே மரத்தியலோகம் விசந்தி ஏம் தர்ம மனு பிரபா காம காமா ஒன்பதாம் அத்தியாயத்துல படிச்சிருக்கோம் திருப்தி வர இதெல்லாம் இன்னும் ஆழமா படிச்சுட்டே இருக்கணும் முடிக்க முடியாது சங்கராச்சாரியர் கொடுக்கிற சில அர்த்தங்களை சொல்லணும்னு நினைச்சேன் மனஸ்தாபம் மனஸ்தாபம் அகிருத்தான்னு உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து இவ்வளவு படிச்சிருந்தாலும் அனாத்மவித்து தான் ஆத்மவித்து இல்லை ஆகையினால கவலைப்படுறேன் ஏன் எதுனால கவலைப்படுறேன் நிறைவின்மையால் கவலைப்படுகிறேன் அகிருதார்த்த புத்தியாமி இவ்வளவு பண்ணி இவ்வளவு படிச்சோம் இத்தனை கர்மாக்களை பண்ணியும் திருப்தி வரல சுவாமி என்னமோ ஒரு இன்னும் ஏதோ நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அகிருதார்த்த புத்தியா சந்தப்தியே சர்வதா உலகமே என்ன பாராட்டுறது எல்லா சாஸ்திரம் படித்திருக்கான் அப்படின்னு சொல்றது ஆனா எனக்கு இன்னும் என்னுடைய உள் மனசு சொல்றது எனக்கு இன்னும் திருப்தி நிறைவு ஏற்படுவே இன்னும் எனக்கு வந்து என்னமோ பண்ணணும் ஏதோ அடைய வேண்டியது இன்னும் இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு அதான் சொல்ற அதுதான் சோச்சாமி சோச்சாமி இவருக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன் ஏன்னா என் மனைவி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லுது என் பையன் வந்து சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அதனால நான் கவலைப்படுறேன் ஏன்னா கவலைப்படுறதுக்கு காரணம் இருக்கேன் வாழ்க்கையில கவலைப்படுற சொல்றேன்னு வச்சும் கூட எனக்கு ஒரே கவலையா இருக்கு என்னன்னா இது எப்படிறா இந்த மாசம் வண்டி ஓட்டுறது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சும் கூட இந்த மாசம் வந்து தீபாவளி வேறு வருது எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாவணும் ஒரு மாசம் சம்பளம் சேர்த்து கொடுக்கணும் அதுக்கு ரூபாய் உண்மையில அதெல்லாம் ஒண்ணு தக்ஷணாமூர்த்தி கிருப்பையில ஏதோ கரெக்டா வந்துடும் யோசிக்கணும் என்னெல்லாமோ வரும் நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு இப்ப போய் கிளாஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறவோ நாலு விஷயம் கொண்டுருவோம் அப்ப அதுக்கு வந்து நம்மதான் டிசிஷன் எடுத்தோம் அப்ப என்ன சோட்டாமி தப்பியே இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுனாலதான் தப்பிச்சோம் இந்த கிளாஸ் எடுக்கிறதுனால படிக்கிறதுனால இந்த லட்சியத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுனால இந்த விவகாரங்கள்ல இருந்து பகவான் நம்மளை காப்பாத்துறாரு இல்லாட்டி என்ன ஆகுனா கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சு சுவாமி எங்க அவரு என்னைக்கு இப்படியே போயிட்டார் தெரியும்ல தயாங் சுவாமிஜி இந்த ஆசிரமம் திறந்து வைக்கிற போனார் பாடம் ஒழுங்க நடந்துட்டே இருந்தா இது ஆசிரமம் இது நடக்கல பாடம் நடக்கலேஜ் பாடம் நடந்து வைக்கிறேன்னு சொன்ன பாடம் நடந்து எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணினாலும் இதனுடைய மூலம் என்னது முக்கியமானது விஷயம் என்னதுன்னா வேதாந்த சாஸ்திரே அந்த பிரச்சாரம் தான் போட்டிருக்கோம் ட்ரஸ்ட் பேரு அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்தாரு சுவாமிஜி ஆசிரமம் தொடங்குற போதே இதெல்லாம் வந்து என்னது இது என்னது ஒரிஜாண்டல் கிடையாதப்பா இது பரம்பரை பரம்பரையா படிச்சுட்டு வருது குரு சிஷிய பரம்பரை இது அவிச்சின்ன பரம்பரை இது வந்துட்டே இருக்கணும் விச்சின்னமாக கூடாது அது பண்ணிட்டு இருக்கணும் தொடர்ந்து பாடம் நடத்திட்டு இருந்தா விச்சின்னமாகாது எதுபி சொல்றேன் இவர் வந்து இவ்வளவு சாஸ்திரங்களை படிச்சும் கூட அவருக்கு என்னன்னா அந்த வாசிச்சும் கூட இன்னும் என்னமோ பண்ண வேண்டியது உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா ஆத்மா நித்திய அகர்மஸ்வரூபம் ஆத்மாவுக்கு ஆதிசங்கர அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்ற ஒரு வாக்கியம் கிரியாகாரக பல விவரம் கிரியா காரக பல அத்தீதம் அதுக்கு அப்பாற்பட்டது இந்த செய்யணும் போன இந்த கர்மகாண்டம் முழுக்க என்ன நீ அதை பண்ணு இத பண்ணு இதை பண்ணாதே இதை பண்ணு தர்மசாஸ்திரம் முழுக்க அதுதான் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்குதான் சொல்லிருக்கு இதுல இருந்து ஒண்ணு தெரியுது தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டிச்சா நிறைவு ஏற்படாது தர்மசாஸ்திரத்தை கடைபிடித்தால் நிறைவு ஏற்படாது அது ஓரளவுக்குத்தான் நிறைவு ஏற்படும் நிறைய தர்மத்தை அனுஷ்டிச்சவர் அதுல நிறைவு கிடையாதுங்கிறது தெளிவா சொல்ற இது என்ன தெரியுது பிரம்மசாஸ்திரம் வாசிச்சாத்தான் நிறைவு நாம் மந்திர விதேவாஸ்மித்தம் கர்ம விதேவாஸ்மி தர்ம விதே வாஸ்மி நம்ம போட்டுக்கலாம் தர்ம விதே வாசினி நாகம் பிரம்ம வித்து ஆத்மவித்து அது இல்ல எனக்கு ஏதோ இன்னும் ஒரு நிறைவு ஏற்படல ஒரு புல்பில்மெண்ட் வரல அதனால என் மனசுல ஒரு துக்கம் இருந்து அந்த துக்கத்தை நீங்கள் உங்களை இருக்கிறவங்களாலதான் அதை போக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ஆக தம் மாகையோகரஸ்ய பாரம் சோக இதெல்லாம் இந்த போர்ஷன் சங்கராச்சாரிய ரொம்ப சோகசாகரசிய பாரம் இந்த துன்பக் கடலின் அக்கறை பாரம்னு சொன்னா அந்தம்னா பாரம்னா அந்தம் முடிவுங்கிற இந்த துன்பத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும் இந்த நிறைவின்மைக்கு ஒரு சமாதி கட்டம் நிறைவின்மைக்கு ஒரு முடிவு கட்டணம் இந்த நிறைவின்மைங்கிறது ஒரு பெரிய பரந்த கடலை போன்ற இருக்கு நீங்க கடல்ல பிரயாணம் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எப்படா கரை வரும் கப்பல் அது என்னதான் கம்ஃபர்டபுளா இருந்தால் எல்லா சாப்பாடு வசதிகளும் அத்தனையும் வச்சிருந்தா கூட எப்படா வரும் வரும் வரும் ஒரு தடவை நாங்க இங்கிருந்து இந்த அந்தமான இருந்து லிட்டில் அந்தமான போனோம் பெரிய அனுபவம் சொல்லிருப்பேன் நாங்கள் ஏதோ ஒரு வார நாங்கள் முதல்ல ரெடி பண்ணிட்டோம் அதுக்குள்ள யாரோ எங்களை சத்சங்கத்தை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டான் அவன் கப்பலை சாயங்காலம் ஆறு மணிக்கு எடுத்துருவேங்கிறான் எங்களுக்கு சசங்கம் முடிஞ்சு போகணும்னா மணி ஒன்பது மணிக்கு தான் முடியும் ஆனா நாங்கள் ரெண்டு பேர் வரவங்கிறதுனால அவர் ரொம்ப அது ஒரு என்னது கார்கோ ஷிப் அதுல இட்டில் அந்த மாணவ போறது நம்ம சிவகாசி சங்கர்லிங்கனா தான் அரேஞ்ச் பண்ணார் அதுல போனோம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க போறது ராத்திரி ராத்திரியில போய் அந்த என்ன பண்ணிட்டான் அவன் ஆறு மணிக்கு எடுத்து கொஞ்ச தூரம் கடலுக்கு அந்த பக்கம் போய் நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சுட்டான் நாங்க வரணும்னு ரெண்டு சுவாமிகள் வரணும் நானும் பரமாத்தான சுவாமி தான் போனோம் இப்படி போகும்போது என்னாச்சுன்னா அங்கிருந்து நாங்கள் ஒரு போட்டை பிடிச்சி அப்புறம் அந்த கப்பல் வரைக்கும் போய் ஒரு ஸ்ட்ரீம் போட்டை பிடிச்சி அந்த கப்பல் வரைக்கும் போய் கைத்து ஏனியில கயத்து ஏனிலந்துட்டான் அறுபது அடி வயரும் அந்த கை தேணிய பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கயத்துல லக்கேஜ் எல்லாம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தனியா சுரு மாதிரி கப்பல் ஏறி உட்கார்ந்து உள்ள உட்காந்து டிவில பாகிஸ்தான் இந்தியா கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அன்னைக்கு நம்ம இந்தியா ஜெயிச்சு என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிக்கும் பாருங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ராத்திரம் ஒரு மாதிரி தூங்கிடும் காலம்பறை எழுந்தா ஒரு மணிக்கு இருந்தா திரும்பி பார்த்தா செடியாவது மரமாவது கொடியாது மேல போய் பார்க்கறோம் இந்த பக்கம் போய் பாக்குறோம் அந்த பக்கம் பார்க்கறோம் சித்தி சித்தி தண்ணி அந்த ஆள் நிறைய பார்த்தாலும் தண்ணீர் அப்புறம் வந்து எத்தனை மணிக்கு போகும்னா எப்படா அந்த பிரயாணம் முடியும் அவர் சொல்றாரு நாங்கள்லாம் வந்து மாசக்கணக்கா கப்பல் போயிண்டே இருக்கணும் சுவாமி சில சமயம் கரை வந்துட்டாரி ஒரு பிரமைய ஏற்படும் அப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்த்தா கரையே இருக்காது மாசக்கணக்கா போனுங்கறவங்க தெரிஞ்சது அது மத்தியம் வந்து கப்பல் கரை கரைக்கு வந்து கரைய வந்து எடுத்துன்னு நான் நினைச்சுட்டேன் கரை சீக்கிரம் இறங்கி உள்ளே அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆறு கப்பலை உருப்படியா நிறுத்தி எத்தனை பேருக்கு பாத்துறீங்களோ தெரியாது அந்த கப்பலை உருப்படியா நிறுத்துறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆறு கொஞ்சம் ஏமாந்தா டிஸ்டர்ப் ஆயிடுமா அதெல்லாம் சொல்றேன் தெரியும் இந்த கடல் எவ்வளவு பறந்திருக்கு எப்படா கரை சேரும் என்னதான் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நமக்கு வந்து என்ன இதுவே பிடிக்கவோ அவன் கடலுக்குள்ள மூழ்கினது நிமஜ்ய மாட்டிக்க வேண்டியா அப்பதான் நமக்கு தெரியும் சொல்லிட்டே இருக்காங்க சாகரம் சோக சாகரம் சாகரத்தோட உபமானம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த காரணத்தினால்தான் அது பார்த்தா எங்க பார்த்தாலும் ஜலமா இருந்தா பிரச்சனை தான் எங்க பார்த்தாலும் இருக்கு மூழ்கி மூழ்கி அதுலதான் உடனடியா மூழ்கி போயிட்டாலும் பரவாயில்ல முந்திரிக்க வேண்டியிருக்கு அப்புறம் ஒருத்தர் மூழ்கணும் திரும்ப எந்திரிக்கணும் நிம்மதியாட்டாலும் கரை சேரணும் இந்த துன்பத்தை துன்பங்கிறது தொடர்ந்து இருக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும் முடிவை உண்டு பண்ணணும் எத்தனை கற்றாலும் நிறைவு பெற மாட்டேங்குது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் திருப்தி வர மாட்டேங்குது எவ்வளவுதான் நமக்கு ஹியூமன் மேன் பவர் சப்போர்ட் இருந்தாலும் போராதுன்னு தோன்றுது பணம் போறல படிப்பு போறல பதவி கேளுங்க இங்கிருந்து சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு டெல்லியிலையும் நாம கை ஓங்கினா நல்லா இருக்கும் அங்கையும் போய் பண்ண வேண்டியிருக்கு அங்க போனா அப்பதான் தெரியுது அமெரிக்கா நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்குது அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு பாகிஸ்தானோட சண்டை அங்கேயும் போனா முடிவு திருப்தி ஏற்படுமா இல்ல எங்க போனாலும் இந்த லோகம் இல்ல பிரம்மலோகம் போனாலும் சரி எங்க போனாலும் திருப்தி வராது என்ன திருப்தியே திருப்தியை தேடினா என்னைக்கு வரப்போறது தேடுபவனே தேடப்படும் பொருள்னு படிக்கிறோம் இந்த பூர்ணமே பூர்ணத்தை தேடினா அறியாமையினால பூர்ணத்தை என்னைக்கு வரப்போறது இது நமக்கு தெரியும் நாரதற்கு தெரியல சொல்லி வைப்போம் என்ன சண்டைக்கா வர போற நாரதற்கு தெரியல நம்ம உபனிஷத்தை தொடர்ந்து படிச்சு படிச்சு நமக்கு அது ஃப்ரீயா இருக்கு வேடிக்கை பார்த்தோன் இருக்கும் ஆஹ் நிறைவின்மை அந்த நிறைவின்மைங்கிறத தன்மையில இருந்து அதுக்கு முடிவை உண்டு பண்ணா நிறுத்தம் எப்பொழுதும் நிறைவா இருக்கும் தன்மைக்கு போகணும் அதுக்காக ஆத்மான உடுப்பேன ஆத்மஜானங்கிற கீதையில பார்க்கிறோம் இல்லையா என்னது அபிச்சேதசி பாப்பேபிய சர்வேபிய பாப கிருத்தமாக சர்வம் ஞானப் ப்ளவேனம் சந்தரிஷி இந்த ஆத்ம ஜானங்கிற தெப்பத்துனால சர்வம்ளவேப்ளவம் எல்லா பாபத்திலும் நீ விடுபட்டுவாய்ங்கிற அந்த இடத்துல பாபம் புத்தி கிடையாது அகிருத்தார்த்த புத்திதான் பகவான் கீதையில சொன்னார் ஏவம் புத்வா புத்திமான் சாத் கிருத்திருத்த பாரத செய்ய வேண்டியத செஞ்ச திருப்தி உனக்கு ஏற்படும் எவ்வளவுதான் நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க சுவாமி நாங்க பண்ணு போகாத கோயில் இல்ல நாங்க வாழ்க்கையில ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு அந்தர்யோகம் அட்டன் பண்ணிருக்கோம் வச்சு உடன ஆனாலும் சுவாமி என்னமோ ஒரு சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னு நான் இவ்வளவு போயிட்டேன் இத்தனை கோயிலுக்கு போயாச்சு இத்தனை பூஜை பண்ணியாச்சு மகாருத்ரம் இவ்வளவு பண்ணிட்டேன் அத்திருத்ரம் இவ்வளவு பண்ணிட்டேன் கர்மாவை இவ்வளவு பண்ணியாச்சு பாகவத சப்தாக நூத்தி நாற்பத்தி நாலு தடவை பண்ணிவிட்டேன் பாகவதோ வியாசருக்கு திருப்தி இல்லாம பாகவத அவருக்கு எல்லாம் எழுதி பிரம்மசூத்திரம் எழுதியே அவருக்கு திருப்தி வரலையாம் அப்படி ஒரு கதை வியாசர் என்ன பண்ணார்னா பகவத் குணமே சொல்லாததுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு குணத்தை சொல்லும் அப்பதான் உமக்கு இந்த இமோஷனல் அப்போ ஜென்மாத்தியஸ்தான் சாஸ்திரத்தோட சார் சத்தியம் பரம் அப்படி எல்லாம் பண்ணியாச்சு பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பறப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிகள் இடை மூழ்கையும் எழுநா மத்தி இடை நின்றும் இல்லையா அப்புறம் சருகு பூச்சு இவ்வளவு சாப்பிட்டே அதனால அது மாத்திரம் இல்லை உதிர சருகு எல்லா இலை காயத்தே கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு மழையின் மழையில புகுந்து தச மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் என்னெல்லாமோ பண்ணியாச்சு வீறு சித்தி செய்யலாம் கடைசியில சொல்றாரு ஞானம் அல்லது கூடுமோ எல்லா சாதனையும் பண்ணிவிட்டேன் ஒண்ணு திருப்தி வரல சுவாமி அப்படிங்கிற அதனால என்ன பண்ணணும் நீங்க ஆத்மக்யானோடு உடுப்பேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆகணும்னா ஆத்ம ஜானத்தினால்தான் சோகம் போகும்னு கேள்விப்பட்டேன் அனாத்மக்யானத்தினால கர்ம ஜானத்தினால தர்ம ஜானத்தினாலத புத்தியோட பண்ற பக்தினாலும் கேள்விப்பட்டேன் எல்லாம் பிரம்மம் சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஞானத்தினாலதான் துக்கம் போகும் நான் கேள்விப்பட்டேன் இந்த நிறைவின்மைங்கிறது நீங்கும் என்று நான் கேள்விப்பட்டேன் எனவே அந்த நிறைவின்மையை நீக்கும் நிறைவான மெய்ப்பொருளை பற்றி அறிவாகிய கப்பலால் என்னை கரை சேருங்கள் இந்த நிறைவின்மைங்கிற கடலில் இருந்து கடலுக்கு ஒரு நிறைவை கொடுங்கள் கரை சேருங்கள் அப்படின்னு சொல்லி அது கிருத்த உடுப்பேன கிருத்தார்த்த புத்தியும் ஆபாதயத்து எனக்கு செய்ய வேண்டியது சென்றுட்டேன் இனிமே வாழ்க்கையில நான் அடைய வேண்டியது ஒண்ணும் கிடையாது கிருத்தார்த்த புத்தியும் ஆபாதயத்து என்னிடத்தில் செய்ய வேண்டியதை செய்த உணர் எண்ணத்தை நீங்கள் உண்டாக்குங்கள் தோற்றுவீங்கள் ரொம்ப சிம்பிளா முடிக்கிறார் அபயம் கமயத்து இத்தர்த்தா என்னிடத்தில் அச்சமின்மையை நான் அடையும்படி செய்யுங்கள் அச்சமின்மையை நான் அடையும்படி செய்யுங்கள் சுருக்கமா சொன்ன மோட்சத்தை அடையும்படி செய்யுங்கள் இந்த பந்தத்திலிருந்து என்னை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்றார் அப்படி சொல்லி அதோட சோகம் தாரைய தூ சோகத்தை பாரம் தாரைய தூ உவாச்ச முடிஞ்சு அப்படி சொன்ன உடனே இவர் ஆரம்பிச்சுட்டார் அவர் உடனே சரிப்பா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆத்மாவை பத்தின ஜானத்தை உனக்கு கொடுக்கிறேன் நீ அடைஞ்சா வாழ்க்கையில உனக்கு கிருத்தார்த்த புத்தி ஏற்படுமோ அபய புத்தி ஏற்படுமோ நிறைவு ஏற்படுமோ அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு மனசுல சங்கல்பம் பண்ணி கொண்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே விஷயத்தை சொல்லல அவர் ஒரு அவருடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கு நீ தெரிஞ்சு நீ தெரிஞ்சின் இருக்கிற ஏதத்து நாம படிச்சிருக்கள் பெயர்கள் சொற்கள்னு போட்டும் எல்லாம் வேர்ட்ஸ் தான் நீ என்ன பண்ற அடுத்த மந்திரம் படிக்கிற நாமவா்வேதோ யஜுர்வேத காமவேத ஆணச்சபுராண்பேத பித்தோராசிவோ வாக்கேயிரூத்தவி ூத்திராம <iadis> <Thanksgiving> <cockroach> புத்தியாசம் இருக்கு நான் அப்புறம் தான் மூணு இல்ல நீங்க என்ன நாமம் எல்லாமே அந்த நாமம் அந்த நாமம் வேற நாம நாமன்னு ஆஹா நாமனு சொன்ன சப்தங்கள் எல்லாம் வேர்ட்ஸ் தான் ரிக்வேதம் எல்லாம் என்னவா இருக்குன்னா எல்லாம் சப்தமயமாத்தானே இருக்கு ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் ஆதரவு வேதம் இதிகாச புராணம் எல்லாம் அதை திரும்ப சொல்றாரு இவர் என்னெல்லாம் தெரியும் சொன்னாரோ அ சனத்குமாரர் உடனே கரெக்டா திரும்ப சொல்றாரு இப்ப என்ன மேதாசக்தி நம்ம அதை போட்டுக்க வேண்டிதான் நீ சொன்னேன் இத்தனையும் இந்த லிஸ்ட் அத்தனை லிஸ்டையும் சொல்லிவிட்டார் நான் திரும்ப சொல்லலை என்னது தான் என்ன பண்ற நினைச்சு தியானம் பண்ற பெரிய பொருளத்தான் சொல்லப்படுற பூமாங்கிறது என்னது நிரதிசயம் வஸ்து ஈடு இணையற்ற உப்பு ஏர்வற்ற தன்னிகரற்ற பெரிய பொருள் அதற்கு சமமாகவோ அதற்கு மேலாகவோ எதுவும் கிடையாது அதை சொல்றதுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் ஒரே சப்தாத்மக வஸ்துக்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் பேர் இருக்கு நிறைய பொருள் இருக்கு வேகப்பட்ட பொருள் இருக்கு அதெல்லாம் பதங்களால குறிப்பிடப்படுகிறது பதார்த்த பிரபஞ்சம் பதப்பிரபஞ்சம் எல்லாம் பொருள் உலகம்னு பேர் கண்ணால பாக்கு காதலை கேட்கிறது மூக்கால உகர்றது நாற்கால சுவைக்கிறது தொட்டு உணரப்படுறது எல்லாம் பொருள் உலகம் பொருள் இருக்கு ஒன்னு பொருள் இருக்கு சூக் ஸ்தூலமான பொருள் இருக்கு இந்த பொருள்களுக்கெல்லாம் சொற்கள் இருக்கு எல்லா செல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா பதங்களுக்கும் பதார்த்தம் இருக்கு நம்ம சில சமயம் இதா சொல்றது உண்டு பதந்தான் இருக்கு பதார்த்தமே இல்லைன்னு சொல்றதும் உண்டு வெறும் சொல்லுதான் இருக்கு முயல் கொம்பு ஆகாசத்தாமரை இது வெறும் சொல்லுதான்ப்பா இப்படி ஒரு பொருள் கிடையாது ஆனா ஆகாசங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கு தாமரைங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கு ஒரு சொல்லுக்கும் பொருள் இருக்கு ஆனா அந்த சொற்ப ரெண்டையும் சேர்த்தா அப்படி ஒரு பொருள் இல்லாமையும் இருக்கிறதும் உண்டு ஆனா அந்த கருத்து இங்க எல்லா சொல்லும் பொருள் குறித்ததுதான் அப்ப என்ன பண்ற இந்த சொற்களே பெருசு எவ்வளவு சொற்கள் இருக்கு டிக்ஷனரி எல்லாம் கோஷங்கள் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு ஆகையினால அப்பா இவ்வளவு இருக்கா இந்த சொற்களையே கடவுள்னு நினைப்பா சொற்களையே பெருசுன்னு வாழ்க்கையில இந்த சொற்கள் எல்லாம் அப்படி தியானம் பண்ணுங்க அத பிரம்ம பூஜை பண்ணு தியானம் பண்ண பிரம்ம உபாஸ்வன்னு சொன்ன பிரம்ம புத்தியா உபாஸ்வ இது இதை பிரம்ம புத்தியாக புத்தியோடு இதை கடவுள் என்ற எண்ணத்தோடு ஞாபகம் எப்படி சால விஷ்ணுன்னு நினைக்கிறோமோ எப்படி ஒரு கல்ல கடவுளா நினைக்கிறோமோ இது பிரதீக்கம் ஞாபகம் சொற்களை ஒரு பற்றுக்கோடாக வைத்துக் கொண்டு சொற்கள் அனைத்தும் கடவுளே சொற்கள் அனைத்தும் கடவுளேங்கிற வார்த்தை என்ன சொல்றேன் பிரம்மமே இறைவனே பரம்பொருளே அப்படின்னு சொல்லி பாவனை பண்ண அது பிரம்ம உபாசன சாஸ்திரத்துல இது அடிக்கடி நம்ம பார்க்கிறோம் அன்னத்தை அன்ன பிரம்மோபாசனா பிராண பிரம்மோபாசனா இதெல்லாம் பாக்குறோம் இதுல தைத்திரிய பரிசத்துல மனோ பிரம்மோபாசனா விஜான பிரம்மோபாசனா ஆனந்த பிரம்மோபாசனா எல்லாத்தையும் பிரம்மனா உபாசனை பண்ண சொல்ற சதும்ஹிதோபாசனா எல்லாம் ஒரு சப்போர்ட் நீ என்ன பண்ற இந்த சொற்கள் தான் உனக்கு நிறைய தெரியும் உனக்கு தெரிஞ்சிருக்கிற அத்தனை சொற்களையும் இறைவனாக பார் சொற்களை கடவுளாக பார் சொற்கள் தான் பெருசு சொற்களை நீ தியானம் பண்ணு அப்படினா என்ன கிடைக்கும் அதுக்கு பலன் சொல்றது பிரம்ம புத்தியாக புத்தியா உபாசனை பண்ணு யா பிரதிமாம் விஷ்ணு புத்தி விஷ்ணு புத்தியா உபாஸ்தே தத்வது எப்படி விக்கிரகத்தை விஷ்ணு புத்தியாக நீ விஷ்ணு புத்தியோடு உபாசனை பண்றையோ அப்படி இது நாம பிரதீக பிரம்மோபாசனா நாம பிரதீக பிரம்மோபாசனா சொற்களை எல்லாம் பற்றுக்கோடாக கொண்டு கடவுளை தியானம் செய் எல்லா சொல்லும் கடவுள் தான் சொற்கள் இறைவனே காளிதாசர் சொல்றாரு வாதர்த்தா விவசம் பரமேஸ்வரவு நான் பார்வதி பரமேஸ்வரன வந்தே நமஸ்காரம் பண்றேங்கிற பார்வதி பரமேஸ்வரவு ஜெகத்பிதரவு பார்வதி பரமேஸ்வரவு அகம் வந்தே இந்த உலகத்துக்கு தாய் தந்தையராக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை நான் நமஸ்காரம் பண்றேன் எதுக்கு நான் வா சொல்லும் பொருளும் எனக்கு நன்றாக அந்த இடத்துல வாக்கு அர்த்தம் இன்னும் அர்த்தம் வரப்போ சொல்லும் பொருளும் எக்ஸாம்பிள் சொல்ற எத்தனை சப்தங்கள் தெரிகிறது சொல்லும் பொருளும் நன்கு விளங்குவதற்காக வெளிப்படுவதற்காக நான் வணங்குகிறேன் உலகத்துக்கு தாய் தந்தையர்களாக விளங்குகின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்குகிறேன் எப்படி இருக்கிறார்கள் அந்த பார்வதி பரமேஸ்வரர் அர்த்த சம்ப சொ சொல்லும் பொருளும் போல பிரிக்க முடியாமல் இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை வாகர்த்தாவிவ சம்பத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே பார்வதி பரமேஸ்வர எப்படி சொல்றார்கள் சொல்லும் பொருளும் போல இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள் சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது அப்படி இறைவனையும் இறைவியையும் பிரிக்க முடியாது அவர்களை வணங்கி சொல்லும் பொருளும் நன்கு விளங்க வேண்டுகிறேன் இப்படி பிரார்த்தனை பண்ணித்தான் ரகுவம்சத்தை ஆரம்பிச்சிருக்கார் காளிதாஸ் ஞாபகம் நம்ம சாஸ்திரம் வந்து கிடைச்சதெல்லாம் கடவுளா நினைக்கிறது கத்துக் கொடுக்கிறது பாவனை பண்ண சொல்றது அங்க வந்து அதாவது உபாசக உபாசிய விஷய பிரதீக்கம் ஆலம்பரம் அதாவது உபாசன பண்ற ஒருத்தர் இருக்கான் வழிபடுறவன் ஒருத்தர் இருக்கான் வழிபடப்படும் பொருள் இருக்கு வழிபடப்பொருளும் பொருளுக்கு ஒரு பற்றுக்கோள் ஏன்னா வழிபடப்படும் பொருள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது இந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் என்பது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது அது பரோட்சம் நேற்றுக்கே ஒரு பிள்ளை சொன்னேன் பரோட்சமான தேவதைகளை நம்ம தியானம் பண்ணணும்னா பிரத்யக்ஷமான சப்போர்ட் ஒன் பிரத்யக்ஷம் நமக்கு விளங்குற நீ ரொம்ப சூக்மா இருக்கு சொற்கள் சொற்கள் பிடிச்சிக்கோ அதான் சப்போர்ட் எப்படி சால சிவலிங்கமோ எப்படி பிரதிமையோ பிரதீக்கமோ அது மாதிரி இதை எடுத்துக்கோ இந்த சொற்களை நீ ஒரு பற்றுக்கோடாக வைத்துக்கொண்டு நாம பிரம்மோபாசனை பண்ண கொஞ்ச நேரம் எல்லா சொற்களும் பிரம்மன் தான் இருக்கிறோம் ஓங்காரம் பதப்பிரபஞ்ச அதிஷ்டானம் பிரம்மன் பதார்த்த பிரபஞ்ச அதிஷ்டானம் ஆஹ் பதார்த்த பிரபஞ்ச அதிஷ்டமான அதிஷ்டானமாகிய பிரம்மத்தை குறிக்கும் ஓரழுத்து சொல் ஓம் அதுக்குள்ள உபாசனை பண்ண ஓம் காரத்தையே பிரதீகமா கொண்டு உபாசனை பண்ண சொல்லி கடோபநிஷத்துல படிக்கிறோம் முண்டக்கோபனிஷத்துல படிக்கிறோம் தனுர் கிருஹி பௌபனிஷதம் மகாஸ்திரம் சரம் சுபாசா நிசிதம் சந்ததீட்ட ஏத்தலம் பனம் ஏத்தலம் பனம் பரம் ஓங்காரத்தை பத்தி கட்டோ பரிஷத்துல முண்டகோ பரிஷத்துல எடுத்த உடனே ஓங்கார உபாசனோபாசனை தான் ஆரம்பிச்சிருக்கு நாம நாம பிரம்மோபாசனா பண்ணுப்பா சொல்லி என்ன பலன் சொல்றது பாருங்க சயோ நாம பிரம்மேத் பாஸ்தே कामचारो यो अस्ति भगवो तन्मे भगवान வாவன்பீ மச்சாரோமேத்து அதிவோம் நா தன்மே பகவான் பிரவீத் பலன் என்ன பலன் நேற்று வகுப்புல சொல்லிட்டேன் சகாமமா பண்ணினா அதுக்கு என்ன கிடைக்கும் நிஷ்காமமா பண்ணினா என்ன கிடைக்கும் சகாம பிரம்மோபாசன பண்ணினா என்ன கிடைக்கும் நிஷ்காமமா பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாத்தி முக்கியமா உபாசனைக்கு இந்த மாதிரி உபாசனை சிம்பிள் உபாசனை ஒரு தரம் தியான் நினைச்சா கூட போறோம் நிஷ்காமமா நினைக்கிறப்போ சொல்பம் அப்பய தர்மஸ திராயத்தை மகத்தோ பயா எல்லாம் வந்து கர்மாக்கள் சில இதெல்லாம் பண்ற போது இப்படி நினைச்சுக்கோமா நினைச்சுக்கோ கூர்ச்சத பிரம்மன் நினைச்சுக்கோ அப்புறம் போட்டு நினைச்சு அவ்வளவு இப்படி சாஸ்திரங்கள்ல நிறைய கர்மாக்கள் எல்லாம் பாக்குறோம் அதெல்லாம் மனசு என்னன்னா அதுல சேர்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இங்க சகாமலன சொல் சா யாமோ அன்னதும் ஜேஷம் தவஷமுச்சூத்திய வச்சத்தைத் பூத்தி பிரம்மனா உபாசனை பண்ணினா அவனுக்கு வேண்டிய அண்ணம் கிடைக்கும் அவனுக்கு பசிதாகம் எல்லாம் வராது இப்படி நிறைய விஷயங்கள் மனச பிரம்மமா உபாசனை பண்ணினா மனசுல துக்கம் இருக்காது இப்படி ஒரு பாவனை பண்ணினா நிறைய ப்ராப்ளம் குறையும் வந்தா உடனே சரியாயிடும் அறிவையே பிரம்மமா உபாசன பண்றது அதுக்கெல்லாம் பலன் சொல்றது என்ன சொல்றது பிரம்மமாக உபாசிக்கிறானோ அது வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா தத்ராஷ்ட காமச்சாரோ பவதி யோ நாம பிரம்மேத்துபாஸ்தே எவன் ஒருவன் பிரம்ம பிரம்மமா நாமத்தை உபாசன பிரம்மமா உபாசன பண்றானோ அவனுக்கு எதேஷ்டமா அந்த சொல்லுல அவன் இஷ்டத்துக்கு மூவ் பண்ணலாம் சொல்லுலாம் சொல்லுலம்னா என்ன அவனுக்கு ஒக்கா பிடரி அனாயசமா வந்து விழும் எவ்வளவு சௌகரியமா இருக்கு பாத்தீங்களா ஏன்னா கம்யூனிகேட் பண்ணணும்னா சொற்கள் வேணும் சொற்களை தேடிட்டு இருந்தோம் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் தெரிஞ்சிருக்கும் சொற்கள் கிடைக்காது சொல்லுலகத்தில் அவன் அனாயாசமா வேர்ட்ஸ் சொல்லும் ஒரே ஒரு ஒரு சினானிமசா அதெல்லாம் சொல்லுவோம் பரியாய மதங்கள் அப்படியே சொல்லுவோம் நம்ம கல்ச்சர்ல இது ரொம்ப முக்கியமா இருக்கு பையன்கிட்ட போய் சொல்லுங்க அமர கோஷத்தை ஒப்பிக்கலாம் அமரகோஷன்னா ஒரு ஒரு தேவன் சொன்னா அதுக்கு எத்தனை சொற்கள் இருக்கு டிக்ஷனரிய மனப்பாடம் பண்ற ஒரு பண்பு நம்மள்ட்ட இருக்கு நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கு நம்முடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் சனாதன தர்மங்களை டீச் பண்ற முறையில டிக்ஷனரிய மனப்பாடம் பண்றதுன்னு ஒரு பழக்கம் தமிழ்லையும் இருக்கு இந்த நிகண்டுகளெல்லாம் மனப்பாடம் பண்றது எல்லாம் எல்லாம் ஒரே பாஷை தான் வேறையே தவிர கல்ச்சர் ஒண்ணுதான் மனப்பாடம் பண்றதுங்கிறது சப்த மஞ்சளியை மனப்பாடம் பண்றது தாத்து மஞ்சளியை மனப்பாடம் பண்றது எல்லாம் அனாயாசமாத்து அத்தனை தாத்துவும் அதோட கிணங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா எவ்வளவு சௌரியமா இருக்குன்னா அவன் இந்த நாம பிரம்மோபாசனை பண்றவனுக்கு சொற்கள்னா அனாயாசமா வரும் சொல்லுலகத்தில் அவன் இஷ்டம் போல மூவ் பண்ணுவான் அதான் பிரயோஜனம் எப்படியாவது கம்யூனிகேட் பண்றதுக்கு கிடைக்கும் சொல்றார் அவர் உடனே கேட்கிறார் சொல்லுக்கு மேலாக வேற ஏதேனும் இருக்கிறதா இருக்கு அத சொல்லும் கூட நாளைக்கு சொல்றேன் ஓ மாப்பயன் மமாணமோனா நகர तदात्मनि ओम அனராமே அமேய உஷ்மா